அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறத்திற்கே அன்பு அரியார் மரத்திற்கும் அகுதே துணை அன்பை பற்றிய குரட்பாக்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்புடை அதிகாரத்தில் இந்த ரெண்டாவது குரல் இந்த ஆறாவது குரல் வரைக்கும் அன்பினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டதாக பரிமேலழகர் உரை செய்திருக்கிறார் அன்பு அறத்திற்கே சார்பு என்ப அன்பானது புண்ணியமாக விளங்குகிறது சார்புன்ன துணைன்னு அர்த்தம் ஏன்னா அடுத்த வரியிலையும் துணைன்னு இருக்கு அதாவது அன்பு வந்து தர்மத்துக்கு துணையாக இருக்கிறது அதாவது சாஸ்திரத்தில் குருவினிடத்தில் ஈஸ்வரனிடத்தில் இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய அன்புனால தான் நாம் அறச்செயல்களை எல்லாம் செய்கிறோம் அன்புங்கிறது தமிழ்சொல் சமஸ்கிருதத்தில் பக்தின்னு சொல்லுவோம் நாம் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோட ஆழ்ந்த பேரன்போடு தான் அறச்செயல்களை எல்லாம் செய்கிறோம் செய்யணும் அப்படி செய்தால் தான் அறம் சிறப்புடையதாக ஆகும் அன்பு அறத்திற்கே சார்பென்ப தர்மத்துக்கே துணையாக இருக்கிறது அதாவது தர்மம் செய்யறத்துக்கும் அது துணையாக இருக்கிறது தர்மத்தினுடைய பிரயோஜனம் அந்த தர்மம்னா புண்ணியம் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களெல்லாம் புண்ணியமாக மாறி அந்த புண்ணிய பலன்களை கொடுக்கறது ஆகவே தர்மத்தை செய்யறத்துக்கும் அன்பு வேணும் அதனுடைய பயனும் அன்பாகவே அமைகிறது பிறர் நம்மிடத்தில் அன்பு செலுத்துறதுக்கும் நாம பண்ணின புண்ணியம்தான் காரணம் அப்படி அன்பு அறத்திற்கே சார்பென்ப அன்பானது அறச்செயல்களை புரிவதற்கு துணையாக விளங்குகிறது என்று எடுத்துக்கொள்ளணும் அன்பு அறச்செயல்களுக்கு மாத்திரம்தான் துணையாக இருக்குன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அதனால தான் அடுத்தது சொல்ற அரியார் அறியாதவர் அது முதல்ல போட்டுக்கணும் சாஸ்திரத்தினுடைய ஆழம் தெரியாதவர்கள் தர்மத்தினுடைய தன்மை தெரியாதவர்கள் அல்லது அன்பினுடைய அருமை தெரியாதவர்கள் அன்பினுடைய அருமை தெரியாதவர்கள் அன்பு அறச்செயல்களுக்கு மட்டும்தான் துணை என்று சொல்லுவார்கள் மரத்திற்கும் இங்கே மரம்னு சொன்னால் கோபம்னு அர்த்தம் ரொம்ப நாளாக மனசுக்குள்ள வச்சிருக்கிற கோபம் அதுக்கு தமிழில் சினம்னு பேர் நீண்ட நாளாக மனதுக்குள்ள இருக்கிற கோபத்துக்கு சினம்னு பேர் அது மரம் என்ற சொல்லாலேயும் குறிக்கப்படும் அதாவது நம்ம இடத்துல பகைமை பாராட்டி இருக்கலாம் சில பேர் நமக்கும் சில பேரோட பகைமை இருக்கலாம் ஆனால் நீண்ட நாள் பகைமை நமக்கு நல்லது அல்ல ஆக பகைமையின் காரணமா நம்ம மனசுல இருக்கிற கோபத்திலிருந்து விலகிறதுக்கும் அதாவது கோபத்தை நீக்கறத்துக்கும் அதுதான் துணை அப்படின்னு அர்த்தம் அன்புனால நாம கோபத்தை ஜெயிச்சுடலாம் மரத்திற்கும் மரத்திற்கும்னு சொன்னா பகைவர் மீது நாம் கொண்டிருக்கிற சினத்தை நீக்குவதற்கும் சினத்திற்கும்னா சினத்தை நீக்குவதற்கும் அகுதே அகுதேன்னா அன்பே துணை அன்பினால் நம்முடைய கோபத்தை ஜெயிக்கணும் ஆக கோபப்படுறதுனால தனி மனிதனுக்கோ சமூகத்துக்கோ பெரிய நன்மை இல்லை தவறுகள் போது கோபம் வருவது நியாயம்தான் ஆனால் அந்த கோபத்தை நீண்ட நாள் வைத்திருப்பது நல்லதல்ல அதை வெகுளாமை அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் ஆகவே மரத்திற்கும் அகுதே துணை இப்படி ஒரு அர்த்தம் இதுதான் பரிமேலகர் சொல்கிற அர்த்தம் சாஸ்திரத்தினுடைய ஆழத்தை அறியாதவர்கள் அன்பினுடைய தன்மையை அறியாதவர்கள் அறச்செயல்களுக்கு மாத்திரம்தான் அன்பு காரணம் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மை அப்படி அல்ல நாம் கோபத்தை நீக்குவதற்கும் அது துணையாக இருக்கிறது கோபத்தை நீக்கிறதும் ஒரு அறச்செயல் தான் ஆனால் இங்கே மரத்திற்கும் அகுதே துணைங்கிற போது மரத்தை நீக்குவதற்கும் அகுதே துணை இன்னொரு அர்த்தம் அதர்மம்னு அர்த்தம் மரம்னு சொன்னா தவறுகளை செய்யறது அதர்மம் இப்ப வால்மீகி கதையில வால்மீகி வந்து குடும்பத்தில் இருக்கிற அன்புனால தான் தவறு செய்தார் அதுக்கப்புறம் நாரதருடைய உபதேசத்தினால அந்த தவறுகள்ல அவர் திருந்தி சிறந்த ரிஷியாக மாறினார் ஆக மனிதன் தவறு செய்யறதுக்கும் காரணம் அன்புதான் காரணம் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அன்புனால என்ன பண்ணுகிறான்னா அதற்காக வேண்டி சமூகத்துக்கு இடைஞ்சல் பண்ணினாலும் பரவாயில்லை அந்த குறுகிய அன்புக்காக வேண்டி அந்த தவறக்கூட ஒருத்தன் செய்கிறான் இப்படியும் அர்த்தம் உண்டு அதாவது புண்ணியன் செய்கிறத்துக்கு அன்பு காரணம் இல்லை பாவம் செய்கிறத்துக்கும் அன்புதான் காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த அர்த்தத்தை பெருமேலழகர் சொல்லவில்லை ஆனால் இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது மனிதன் தவறுகள் செய்வதற்கு காரணம் குறுகிய அளவிலே இருக்கக்கூடிய குடும்பப்பற்று அன்புதான் காரணம் ஆகவே அன்பு நன்மையைத்தான் செய்ய வேண்டும் இருந்தாலும் சில சமயம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீமையும் செய்துவிடுகிறது என்கின்ற அர்த்தத்தையும் இது கொடுத்திருக்கிறது ஆனால் முக்கியமாக நாம் அந்த அடுத்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும் ஆக புண்ணியம் செய்யறதுக்கு மாற்றம் இல்லை பாவத்தை நீக்கிறதுக்கும் அன்புதான் துணை அப்படி எடுத்துக்கலாம் பாவம் செய்யறதுக்கும் அன்புதான் துணை பாவத்தை நீக்கிறதுக்கும் அன்புதான் துணை அப்படின்னு பல கோணங்களிலே இந்த குரலானது கருத்தை உபதேசித்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம் அன்பு சார்பு அரியார் மரத்திற்கும் மகுதே துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்